ஹதீஸ் நூற்றி பதினேழு அப்பாஸ்லாஹர்கள் கூறியதாவது எனது சிறிய தாயாரும் நபி சலாஹூ அலை அவர்களின் மனைவியுமான அலேஹு வசல்லம் அவர்கள் தங்கியிருந்த இரவில் நானும் தங்கியிருந்தேன் நபி சலுலாஹு அலஹுல் வசல்லம் அவர்கள் பள்ளியில் இஷா தொழுகை நடத்திவிட்டு பின்னர் தமது வீட்டிற்கு வந்து நான்கு ரகாதுகளை தொழுதுவிட்டு உறங்கினார்கள் பின்னர் எழுந்து சின்ன பையன் தூங்கிவிட்டானோ அல்லது அதுபோன்ற ஒரு வார்த்தையை சொல்லி விசாரித்து விட்டு மீண்டும் தொழுகைக்காக நின்று கொண்டார்கள் நானும் அவர்களுடன் அவர்களது இடப்பக்கமாக போய் நின்று கொண்டேன் உடனே என்னை அவர்களின் வலது பக்கத்தில் எழுத்து நிறுத்திவிட்டு முதலில் ஐந்து ரக்காதுகளும் பின்னர் இரண்டு ரக்காதுகளும் தொழுதுவிட்டு அவர்களின் புரட்டை ஒளியை நான் கேட்கும் அளவுக்கு ஆழ்ந்து உறங்கிவிட்டார்கள் பிறகு சுகு தொழுகைக்கு புறப்பட்டார்கள்